तापत्रय विनाशाय சச்சிதானந்த விஷோத்தியேத்தாபயா நாபா முனையோய ஆமவித்தவிர்ஷ பிரபுத்திப்பலாயன ஆவிர்ஹோத்ரோத திருமில சமச்கரபாஜனஹா நாரத மகர்ஷி வசுதேவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பாகவத தர்மத்தை உபதேசிக்க ஆரம்பித்தார் ஒரு கதாரூபமாக இதை சொன்னார் நடந்த நிகழ்ச்சியை ஒரு இத்திஹாசத்தை வச்சு சொன்னார் ரிஷபதேவருக்கு நூறு குழந்தைகள் இருந்தார்கள் நூறு பேரும் வேதத்தில் கரைகண்டவர்களாக இருந்தார்கள் அதில் பரதன் ஒருத்தன் தான் அவன் மிகச்சிறந்தவனாக விளங்கி மூணு ஜென்மாவில் நிறைய தபஸ் பண்ணி பகவான் ஸ்ரீஹரியை அடைஞ்சார் மோட்சத்தை அடைஞ்சார்னு சொன்னார் அப்புறம் ஒன்பது பேர் நவத்வீபங்களை ராஜ்யம் பண்ணினார்கள்னு சொன்னார் அதுக்கு பிறகு எண்பத்தி பேர் இந்த கர்மாக்களையெல்லாம் நன்றாக பரப்பக்கூடிய பிராமணர்களாக விளங்கினார்கள் இன்னும் ஒன்பது பேர்கள் இருக்கிறார்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது பேர் பரதனை தவிர அந்த ஒன்பது பேர்கள் பெரிய மகான்களாக தபஸ்விகளாக விளங்கினார்கள் அப்படின்னு அவர்களுடைய பேரை சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் நவ அபவன் ஒன்பது பேர் இப்படி ஆனார்கள் எப்படி மகாபாகா அபவன் அவர்கள் மகாபாகியம் பொருந்தியவர்களாக ஆனார்கள் நவ நவனாக ஒன்பது பேர் அபவன்னா ஆனார்கள் முனையாக ரொம்ப முனிவர்களாக விளங்கினார்கள் அர்த்த சாஸ்திரத்தினுடைய தாற்பயத்தை எப்பவும் விசாரம் செய்து கொண்டு ஸ்ரமனாக தபஸ் பண்ணினார்கள் உடம்பையெல்லாம் நன்றாக தர்மமாக வருத்தி கொண்டார்கள் வாத்தரசனாக வாத்தரசனாகனா காற்றையே கயிறாக திரித்து ஆடையாக உடுத்தி கொண்டார்கள் அப்படின்னா திகம்பரர்களாக நிர்வாணிகளாக அவதூதர்களாக திரிந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் ஆத்மவித்யா விசாரதாக இந்த ஆத்ம வித்தியில் அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய பெயரெல்லாம் சொல்கிறார் இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் மகாபாகாக முனையாக அர்த்தசம்சினாக ஸ்ரமணாக வாதரசனாக ஆத்மவித்யா விசாரதாக பேர் பட்ட குணங்களெல்லாம் உடைய எப்போ பார்த்தாலும் நிவர்த்தி மார்க்கத்திலே இருந்தார்கள் அவருக்கு பேரெல்லாம் சொல்கிறார் ஒருத்தர் பேர் கவிகி இன்னொருத்தர் பேர் ஹரி மூணாவது அந்தரிக்ஷகா பிரபுத்தஹா பிப்பலாயனஹா அஞ்சு ஆவிர்ஹோத்ரஹா ஆறு துருமிலா அதனால் பிறகுன்னு அர்த்தம் துருமிலா துருமிலன் அடுத்தது சமசன் அப்புறம் கரபாஜனன் இந்த ஒன்பது பேர் இந்த ஒன்பது பேரும் இப்படிப்பட்ட ஒரு தகுதி உடையவர்களாக ஆத்மவிச்சாரசீலர்களாகவும் திகம்பரர்களாகவும் தர்மமா சரீரத்தை வருத்திக் கொள்கிறவர்களாகவும் சாஸ்திரார்த்தத்தை நன்கு விசாரம் பண்ணி உண்மையை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆழ்ந்த சிந்தனையாளர்களாகவும் இந்த நிவர்த்தி மார்க்கத்தில் உயர்ந்த நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் என்று நாரத மகரிஷி வசுதேவரிடம் இந்த சரித்திரத்தை இத்திகாசத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் நவாபவன் மகாபா முனயோஹியாத்தர ஆத்மவிசாரதா கவிர்ஹரித்தரிக்ஷ பிரபுத்திப்பலாயன ஆவிர்ஹோத்ரோதமசரபாஜன எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்